பயபக்திக்குரிய தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக பக்தியுள்ளவன் பக்தியுள்ளவள் என்று ஒரு நபரை அவர்கள் நடவடிக்கைகளை பார்த்து சொல்லுகிறோம் ஆனால் பரிசுத்த வேதம் ஒருவிதமான பக்தியை தேவனுக்கு முன்பாக சுத்தமான கரையற்ற பக்தி என்று காண்பிக்கிறது மனுஷருடைய பார்வையில் அல்ல தேவனுடைய பார்வையில் உன் பக்தி சுத்தமானதா இல்லையா என்பதை இந்த தேவ மூலமாக பரிசுத்த வேதம் என்னும் வெளிச்சத்தில் வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பக்தி பக்தி விருத்தி பக்தி வைராக்கியம் என்பவைகளை குறித்து புதியவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் தெளிவாய் வேதத்திலிருந்தும் திருச்சபையின் பல நற்சாட்சிகளிலிருந்தும் கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குகிறார்கள் நீங்களும் பரிசுத்த வேதம் காட்டும் பக்தி வழியில் நடந்து பக்தி விருத்தியடைந்து கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் மாறுவீர்களாக ஆமேன் லே லுயா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாவதாக எல்லோரும் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாக கத்திரிக்க மயிமையுள்ள ஆராதனை ஏறெடுக்க தேவன் நல்ல கருமைக்காக ஆண்டவரின் நாம சுதோ திரிபுமாக ஹேலுயா ஹலே லோய்யா ஆண்டவர் ஆகிய தேவன் நமது மத்திலே களை கூறுகின்றார் அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலையிலொய்யா தேவனுக்கு மைமை உண்டாவதாக இன்று காலையிலேயும் நான் என்னுடைய ஜபத்தில் தேவனுடைய கிடந்து போன அப்போ சலர்களெல்லாம் ஒரு பெரிய படகுகளை பயணம் செய்து வருகிறது போலும் அதில் நாமும் அதில் ஏறிக்கொண்டது போலும் ஏறிக்கொள்ள அனுமதி இருந்தது போலும் எனக்கு தெரிந்தது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலையிலொய்யா நம்முடைய ஐக்கியம் பர்சுத்தம் இருக்கிறது அதற்காக நாம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் ஹலையிலொய்யா ஹலையிலேயா ஆவையலின் ரத்தம் தயாரிக்கப்படுவதை நன்மையானவர்களை பேசக்கூடிய தெளிக்கப்படும் ரத்த நடத்திற்கு வந்து நாம் எல்லோரும் கடந்து போகிற தியாகிகள் பிரசுத்தான்களுடைய வரிசையில் சேர்க்கப்படும் முடியாக ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்து நமக்கு அனுக்கிரகம் செய்து நம்மை தகுதிப்படுத்தி அதற்கென்று நம்மை தேவன் ஆளாக்கி ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் நமக்காக தேவன் தருகின்ற சில ஆலோசனைகளை நாம் கேட்டு நாம் தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் கிருப்பை செய்வாராக யாக்கு பொதுவான நிருபம் யாக்கு வாபசுலாம் பொதுவான முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வதே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான குறித்து பார்க்கின்றோம் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது அநேகருக்கு இன்று பயன்பட வேண்டியதாக இருக்கிறபடியால அண்டவராகி தேவன் என்று வார்த்தைகளை இன்று நமக்கு அருள்கின்றார் அதாவது உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு சுத்தமான பக்தி சுத்தம் இல்லாத பக்திகள் உலகத்தில் நிறைய இருக்கின்றது பார்க்கும் போது அவர்களுடைய வெளி வேஷங்களை வைத்து இவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியாத இப்படி பல அடையாளங்கள் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம் ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற அடையாளங்கள் என்ன என்றால் தன்னை கரைபடாத உருவாக்குவதற்காக நம்முடைய கல்வாரியிலே கொடுத்தார் என்று காணுகிறோம் வெறும் கூட்டத்தை சேர்ப்பதற்காக அல்ல ஒரு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்காக அல்லவராக வந்த நோக்கம் அதாவது கரைதரையில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவைகள் மூலமாய் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கவும் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை சுத்திகரித்து கரை திரை முதல கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மாசற்ற சபையாக மகிமையாக தமக்கு மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கல்வாட்டில் நம்முடைய ஜீவனை கொடுத்த நோக்கம் அதாவது கரை மாசற்ற மகிமையுள்ள ஒரு சபையை ஒரு கூட்டத்தை அவர் தமக்கு நிறுத்திக் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லிதான் என்பது உலகத்தில் வாழ்ந்தாலும் அதுவே சுத்தமான இந்த அடையாளமுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்று பத்திரிகை அசுத்தம் காதல கேட்கிறவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் என்ன செய்யக்கூடாது கிரியில நாம் பிரசுத்தவர்கள் பக்தியில் போல இருக்கலாம் மனதில் உண்டாகிற எழுச்சிகள் மனதில் உண்டாகிற இயக்கங்கள் மனதில் உண்டாகிற எண்ணங்கள் கண்களினால் பார்க்கிற பார்வைகள் காதுகளினால் கேட்கிற கேள்விகளின் வழியாக என்னுடைய ஆத்மா கரை விட்டு போக முடியும் என்று பெருமளவு சமுதாயத்தினுடைய நோக்கம் அதற்காகவே திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் மயிமை உண்டாவதாக பாருங்கள் பெரியவரிய நீர்த்தேக்கங்கள் பார்த்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கு தாமரை அந்த தாமரை தண்ணீர் உயர உயர உயர அந்த தாமரை தண்ணீருக்கு மேலேதான் மதக்குமே ஒடிய தண்ணீருக்கு உள்ள போகாது தெரியும் கோரி ஊத்தினாலும் உருண்டு ஓடி இருந்த அல்ல ஒரு சுட்டு தண்ணீரும் நிற்காது சாத்தான் பற்பல வகையிலேயே திட்டமிடுவார் உலகத்தை காண்பிப்பான் உலகத்தின் ஆசையை காண்பிப்பான் மற்றவர்களை போல ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள்ளே புகுத்துவான் நோக்கம் என்ன ஆண்டவர்களுக்கு முன்பாக மாசற்றுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது மனிதர்களாகிறார் அதாவது மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தபடினால் அவரும் மாம்சத்துக்கு ரத்தத்துக்குரியவராக உலகத்திலே தோன்றினார் அவர் மனிதனாக இந்த பூமியிலே தோன்றினார் மனிதர்களாக நமக்குரிய எல்லா சோதனைகளும் அவருக்கும் சோதிக்கப்பட்டார் என்ன நாம் காணுகிறோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக அண்ணவருக்கு நன்றி அண்ணவராகிய தேவனிடத்தில் ஒரு சாத்தான் இந்த உலகத்தை காண்பித்தான் அதாவது ஆதி மனிதனாகிய ஆதாம் அவரு விட்டார் தேவிக உரவை இழந்து விட்டார் கட்டளை மீறிவிட்டபடியால் விலகிவிட்டார் சாத்தானதில மேற்கொண்டு விட்டான் அதுபடினால அதிகாரங்கள் எல்லாம் அவன் பக்கமாக சென்றபடியினால் அவன் ஏ சொன்னத்துல பாருங்க மத்திய சுசேசம் நான்காம் அதிகாரம் எட்டு டு பத்து வரைக்கும் வசனங்களை நான் வருவார் மறுபடிய பிசாஸ் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவரின் மகிமையும் காண்பித்து உலகத்தினுடைய ராஜ்யங்களையும் உலகத்தினுடைய சகல மகிமையும் காண்பித்து சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்னை பணிந்து எப்படி எ பாருவா அதாவது இதை மட்டும் செய்திருந்த சொல்லிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் இதனால் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் ஆண்டு சொல்லுகிறான் அதாவது இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ாரோத்தீ்படிந்தோம் இந்த உலகத்து கைக்கு போயிருக்கிறது அவன் இப்படி என்ன கேட்கிறார் என்றால் இவர்கள எனக்கு தரப்பட்டிருக்கிறது எனக்கு சொந்தம் ஒன்று செய்ய ரொம்ப ஒன்றும் செய்யும் பணிந்து விட்டா போதும் என்ன செய்கிறார் வாசிங்க இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்போதைய தேவநாய கருத்தரை பணிந்து கொண்டு ஒருவரையும் தேவநாய கருத்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார் என்ன சொன்னார் அப்பாலே போவது ஆண்டவரை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் அவருக்கு எல்லாம் உண்டு ஏற்றுக்கொண்டார் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக உலகத்தினுடைய உலக ராட்சியங்களையும் உலகத்தினுடைய சகல மைமையும் மேன்மையும் அவருக்கு காண்பித்து காண்பித்தான் காண்பித்து அவரை கரைமுத்த அவன் முற்பட்டான் என்று நாம் காணுகிறோம் அவர் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை காத்திருக்குது நீங்க அங்கே ஒன்னும் செய்ய வேண்டாம் அதாவது அது ஒரு சாபனம் நீங்க பேரை மட்டும் மாத்திங்க நான் கேட்டால் சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய சலுகைகள் எல்லாம் தரும் உலக உள்ளத்தில் இயேசு என்று சொல்லிக் கொள்வோம் மற்றபடி எல்லாவற்றையும் செய்வோம் என்றுதான் இன்றைய மக்கள் பெரும்பகுதி மேல் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் அதனால் தங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்க போகிறது என்றால் முதலாளர் வந்தார் அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் நமக்கு ரொம்ப முக்கிய நம்முடைய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அரசியல் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு தவறான இயக்கத்தில் அவர் சேர்ந்திருக்கிறார் அவர் ஒரு ஒரு ஃபார்ம் ஒரு பேப்பரை கொண்டு வந்தார் எனக்கு நான் இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்குள்ள பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வருகிறேன் கலெக்டர் வார்த்தை ஆச்சரியப்பட்டார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மாதத்துக்கு நாற்பது ஐம்பது நேரம் சம்பளம் உங்களுக்கு வண்டி ஓடும் போது உங்களுக்கு பெட்ரோல் செலவு உங்களுக்கு முன்னும் என்ன காவல் எவ்வளவு பெரிய சோப்பு லைட் அடித்திருக்க போகலாம் என்னெல்லாமே உங்களுக்கு சலுகைகள் இருக்கிறதே என்று பாராட்டினார் அருவறுப்பாக இருந்தது அருவருப்பில் அருவறுப்பாக இருந்தது ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேவனுடைய பிள்ளைடைய மேன்மை என்ன அவனுக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன அவன் அடைய போகிற ஆனந்த வாக்கியம் என்ன என்கிறத அவர் சரியாக உணர்ந்திருப்பார் ஆனால் சாதனேசிய என்ன சொன்னார்கள் ராஜாவே இதை குறித்த உத்தரவு சொல்ல வேண்டியது அவசியம் அவசியம் கிடையாது ராஜாட கைக்கும் தேவனை தப்பு வைக்க தப்பி வைக்காமல் போயிட்டாலும் வணங்க மாட்டோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை உலகத்தால் கரை விடாது பார்த்துக் கொள்ள வேண்டும் அழுக்கோஸ்தரம் தரித்துக்கொண்டு போகிறவன் எப்படியும் மழை காலத்துல ரோட்ல சகதி கிடைக்கும் ஒதுங்குவார்கள் அப்படி நேரத்தில் அந்த சகதி மேல பெற்ற பெற்றாமல் இருப்பதற்கு கவனமாக இருப்பார்கள் ஆயுக்குரிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் நம்மை கரை கொடுத்ததற்கு தீவிரமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்றால் மனிதன் அடைய போகிற பதவி ஆனந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய என்பது அவனுக்கு தெரியும் பிள்ளைகள் மூத்தவன் இந்த தன்னை கரைபிடித்து விட்டபடியினால் நாலு பதவிகள் நாலு ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றான் அவன் தன்னை கரைபிடித்து விட்டான் மூத்த பையனுக்கு தானும் சேஷபுத்திர பாகம் சித்திர சேஷபுத்திர பாகம் ரெண்டு மடங்கான ஆசிர்வாதம் மூத்த பையனுக்கு அதை இழந்தான் ராஜாதிபத்தியத்தை இழந்தான் ஆசாரிய பதவியை இழந்தான் சேனையில முன்னடந்து கொடி பிடிக்கக்கூடியவன் இந்த மூத்த இவனுடைய கொடி தம்பிமாருடைய கொடிகளுக்கு பின்னாலே ஒரு பேதையும் போல பின்னால் அந்த கொடி பறந்து கொண்டே வந்தது மேன்மையான பதவிகள் போய்விடும் அடிக்கடி கரைபிடித்துக் கொண்டே இருப்பார்களான அவர்கள் தேவ சோமத்தில் பணிமுட்டுகளை எடுத்து உபயோகிக்கக்கூடிய பதவி போய்விடும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சூத்திரமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆனந்த வாக்கியம் போய்விடும் எழுதுகின்றார் இந்த பக்தியை காத்துக்கொள்ளுங்கள் வெளிவேசமான பக்தி அல்ல அந்த உடல்நடையில் உள்ள பக்தி அல்ல வெளியே காண்பிக்கிற பக்தி அல்ல மெதுவாய் நடக்கிற பக்தி அல்ல காய் வஸ்திரம் போடுகிற பக்தி அல்ல இதை சொல்லவில்லை அது வேறு அது வேறு ஆகும் ஆனால் பக்தி என்று சொல்வது வாழ்க்கையை சுத்தமாக காக்கும் பெற்றுக்கொண்ட கரைபடாமல் கரைப்படுத்தாமல் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை என்னையும் உருவாக்கி இருக்கிறார் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் அவர்களுடைய நிலைமை என்ன இந்த பதவியில் இழந்து போவது மாத்திரம் அதாவது தங்களை கரைவிடாமல் காக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஆட்டுக்குட்டியான பின்பற்றிக் கொண்டே போவார்கள் எல்லாரும் பின்பற்ற முடியாது அவரே அவரோடு கூட எல்லாரும் உட்காரவும் முடியாது அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களும் நீதிமன்களாயிருக்கின்றார்கள் அது அப்படினால தங்களை கரைப்படுத்தாமல் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் அவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுவார்கள் என்று வெளிப்படுத்துன விசேஷம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இல்லையா என்ற இந்த வகுப்பினர்கள் அப்படி அல்ல முன்னுக்கு முன் முரணம்பாடாகும் அண்டவராக தேவந்தான் விவாகத்தை ஆதியிலே நடத்தி வைத்தவர் ஏதேனில் என்று நாம் காணுகின்றோம் கடைசியில் ஒரு முடிவடைய போகிறது என்றும் சுட்டிக்காட்டுகின்றது முரண்பாடான போதனை கொடுக்கக்கூடிய ஐக்கியங்கள் உலகத்தில் இருக்கிறது இப்படி கண்டகண்ட உபதேசங்களை போய் தங்களை கரைப்படுத்த பற்றி சொல்ல உலக சபைக்கும் என்பது உலகத்திலே பலவிதமானது நான் முதல்வர் சங்களிடத்தில் வரும்போது என்னை தேவனைப் போலும் தேவ தூதனை போலும் ஏற்றுக்கொண்டீர்களே இப்பொழுது உங்களை மயக்கிறவன் யார் சுருபதேசம் விடுத்த உங்களை இந்த விட்டு பிரித்தவன் யார் உங்களை கரை உடைத்தவன் யார் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரிப்புண்டு போனால் நல்லமாயிருக்கும் என் எச்சரிப்பு கொடுக்கின்றான் கலங்கடித்துருத்தன்தான் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் அருமையானவர்களே நீங்கள் கத்தருக்குள் வளர்ந்து வரும்போது இந்த பிரசுத்த ஜீவியத்திலே முன்னேறி வரும்போது கரை பிடித்ததற்கு பலதமான உபதேசங்கள் உங்களை தேடி வரும் ஆனால் இவைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் ஸ்ரீகளால் கரைபடாதவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஹலே லுயா அவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள் இயேசுவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் அவர் எங்கே அங்கேயும் அவர்கள் அமர்வார்கள் அவ்வளவு பெரிய சிராக்கியம் அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது கரைபடாதவர்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய பதவியை ஆண்டவராக தேவன் வைத்திருக்கிறபடினா ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் நம்மை கரைபடுத்துவதற்கு அநேக சக்திகள் அதாவது நம்மை தேடி வரும் ஒரு விவாச இந்த சத்தியத்துக்கெல்லாம் நாம் தைரியமான போராட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அது அப்படினாலே நமக்கு ஒரு வீசைக்கப்பட்டது பாவிகளாயிருந்தோம் கர்மக்காரர்களாயிருந்தோம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம் நாட்கிழமை இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த உபதேசத்தின் மூலமாக நாம் தேவனை அடையும் சாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் தேவனோடு உறவாடும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய காரியத்தை பெற்றிருக்கிறோம் பாருங்க ஆண்டவராக தேவனோடு அமரும் கிருமையை தேவ நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கின்றனர் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் இப்படிப்பட்டவர்கள் ஏதேனைய தேவனோடு ஐக்கியமாய் உறவாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனிதனை பிரிக்கோ அதைவிடத்தில் வைக்கப்பட போகின்றார் கற்பனை பழைய வாழ்க்கையை நினைக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் நன்றாக தெரியும் ஒரு சொற்றப்பட்டுவிட்டால் என்ன கலக்கமாக இருக்கும் பாருங்க அப்படி இல்லாதவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அழுக்கோடு அழுக்காக இது ஒரு அழுக்காக போகும் ஆனால் தூய்மையான வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களின் வாழ்க்கையில கரை விட்டால் அவர்கள் மாட்டார்கள் அடிக்கடி அழுக்காக்கி அழுக்காக்கி அழுக்காக்கி தோய்த்தால் என்ன பேரும் அதனுடைய பிரகாசம் அதனுடைய ஒரிஜினல் அந்த அழகு போய்விடும் நீங்க எவ்வளவு தான் துவைத்தாலும் வெள்ளத்துடைய தான் இருக்கும் அது வேறொரு வெள்ளையாக இருக்கும் பழுப்பு கலர்ல ஆகிவிடும் அழுக்கப்படாமல் நம்முடைய காத்துக் கொள்வது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தி அவர்களை எடுத்துக்கொள்ளத்தான் போகிறார் கொடுத்திருக்கிறார் என்னென்ன வஸ்திரம் வெண் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் சித்திரத்தையால் ஆடை இப்படி எல்லாம் நிறைய வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் சரியாக கரை விடாமல் இருக்கிறதா என்பதை பார்ப்பார் கலைந்து விடாமல் அருமையான பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை நாட்கள் உங்களுக்கு இந்த போதனை தருமுடியாக கர்த்தர் சொல்லுகிறார்கள் அருமையான கற்றலை பிள்ளைகளை வாரந்தோறும் தேவனை ஆராதிக்கிறோம் நம்முடைய உடைகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷமான காரியம் உள்ளமோ அதை விட மேன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இருக்க வேண்டும் ஆண்டு கரைவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்காக நீங்க மோசையை பாருங்க பக்தனாகி மோசிக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்கின்றது ஒரு பெரிய பதவி காத்திருக்கிறது அடுத்து அரச பதவியை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் வருகிறது இளவரசனாக இருக்கின்றார் இவருக்கு அவருடைய தாயார் நல்ல போதனை கொடுத்திருந்தார் சின்ன வயதுல தயார்தான் இவரை வளர்த்தது அப்பவே நல்ல போதனை கொடுத்து மகனே அதாவது நமக்கு ஒரு ஏதாவது அவர் அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறார்கள் தேசம் நமக்கு ஒரு தேவன் உண்டு நமக்கு ஒரு பரமராட்சி உண்டு ஆனப்படினாலும் மகனே நீ ராஜாரமனையில் இருந்தாலும் உன்னை கரைபடாமல் காத்துக்கொள் என்று போதனை கொடுத்திருப்பார்கள் ஆஹ் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனா அவருக்கு வயது வந்த அவர் என்ன செய்தார் பாருங்க வாசங்கிய பதினோராமது ம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை வாசிக்க விசுவாசத்தினாலே மோசவனான போது விசுவாசத்தில் விசுவாசத்தில் உடம்பில் அல்ல விசுவாசத்தில் போது மகன் எனப்படுவதை பெறுத்து மகன் எனப்படுவதை வெறுத்து பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கோஷங்களை அனுத்தியமான அழிந்து போகிற அதாவது தோன்றி மறைந்து போகிற அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மே மேல் நோக்கமாக இருந்தது எங்க நோக்கம் இருக்குது இனிவரும் பலன்மையில விசுவாசத்தில் வளரும் போது அந்த பார்வை இந்த பார்வை போயிடுச்சு இந்த பார்வை இழந்து அவர் அந்த பார்வைக்கு போய்விட்டார் அலட்சியமான பாவசந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவையான பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிசங்களிலும் எகிப்துள்ள பொக்கிசங்களிலும் வரும் அனுத்தியாவ சந்தோஷம் உலக சுயத்தினால் தன்னை கரைபடுத்தாத காத்துக்கொண்டு தேவ மனிதன் எனக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது நேற்று அந்த பேப்பரை கொண்டு வந்தனால் எழுதில காட்டும் போது எனக்கு அவளால் விருப்பது அவர் அதை வைத்துக் கொண்டு இந்த சின்ன பிள்ளைகள் முட்டா கிடச்சுன்னா என்று சொல்லி கிடந்து தொள்ளுமல்லவா அந்த மாதிரி அதாவது எனக்கு தோன்றினது இந்த பேப்பர் இந்த பேப்பர் அதாவது எல்லாம் காத்தல போயிடும் பயிர் உண்டாவதாக அருமையான கட்டுரை எனக்கு அப்ப தோன்றுச்சு இவர் இந்த பதவிக்கு வந்துவிட்டபடினால் இவரை கரைப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் வரும் இந்த கொள்கைக்குரியவர்களே கிரகராதனைக்கு நடத்துவார்கள் கண்டிப்பாக என்பது எனக்கு மனதில் தோன் என்றது கரைபட்டு போவார் கரைப்பட்டு விட்டார் என்று நல்ல மனிதன் தேவதரிசனம் பெற்றவர் தேவதரிசனம் சொன்னால் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர்களை தான் குறிவைப்பான் சாத்தான் தேவனுக்கு மேட்களை குறிவைக்க மாட்டான் இவன் ஒருவன் பிரகாசிக்கிறானோ ரூம் அணைத்து போட்டாலும் அதிகாலத்து விளக்குகள் அதாவது வண்டி பக்கைகள் வந்து லைட்டை பொறுத்த உடனே வந்து விழுந்து அணைத்து போடும் அதே மாதிரி எங்கே லைட் எரிக்கிறதோ அங்கே எல்லா சக்திகளும் உள்ள நுழைந்து அதை அணைப்பதற்காக பிரயாசப்படும் அருமையான கட்டிட பிள்ளைகளை பிரகாசிக்கிறகாசமாயிருக்கிற நாம் கவனமாக இருந்து நம்முடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆனுடைய சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்கிறது உலகத்தில வாழ்வரைக்கும் நம்மை கரைப்படுத்தக்கூடிய சக்திகள் உலகத்துல உண்டு இவைகளிலே நான் மயங்கிவிடக் கூடாது பதவி காத்திருந்தது ராஜா ராஜாவாக இருந்தால் எல்லாவிதமான உடந்தையாக வேண்டியது வருமே திரு பொக்கேச எனக்கு அனுத்தியமான அங்கே உள்ள நடன கழிப்புகள் பாடல்கள் ஆடல்கள் ராஜ சமூகத்தில் உண்டாகிறது ஒன்று எனக்கு வேண்டாம் ஆடு மேய்க்க போற ஆடு மேய்த்தார் அறுபையாறு கட்டிட பிள்ளைகள் ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை கரைபடாமல் காக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உலகத்தில் எந்த ஒரு நாட்டமும் இருக்காது பாதுகாக்கப்படும் நான் ஆளா போகிற ஆட்சியம் இனிமேல் வரக்கூடியது அங்கே எனக்காக ஆண்டவர் அதாவது பயங்கர பெரிதான ஆளுகை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்றுகிற நீங்கள் பனிரண்டு உட்காந்து நியாயம் பிரச்சனைகள் பிரயாசங்கள் உண்டு இவைகளை தாங்கிக் கொண்டு ஆத்மாவை கரைபடாமல் யார் காத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பெரிய பதவி காத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நான் அதை கொஞ்சமாக தரிசிக்கவும்வனோட நாம் மகிழ்ந்து களைகூறவும் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன உலகத்தால் நம்மை கரைபடாதபடி வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக நான் தேவனுக்கு என்று செலுத்துகிறேன் தேவனு நாம் மைகப்படுவதாக கடைசி காலம் இது இந்த கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்களாம் இரண்டு திருத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசுகிறான் தேவபக்தியின் வேசத்தை தரித்து கடைசி காலத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் மேலே இருந்து எழுதும்போது அதிலே தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு விலகு தேவனுக்கு மயமே ஹலே ஹலே ஹலே லுய்யா எத்தனை வகையான சூழலைகள் நம்மை தேடி வருகிறது என்பதை நாம் தினமும் பார்க்கின்றோம் திறமகளை கவனித்து கொண்டே இருக்கின்றோம் நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அருவையானவர்கள் வந்து கூப்பிடுவார்கள் என்னை கூப்பிட்டார்கள் ஒரு நாள் ஓட்டல்ல போய் சாப்பிடுவோம் சேர்ந்து கூப்பிட்டார்கள் லேலுயா இப்படியே வீட்டுக்குள்ளிருந்தாலும் எப்படி கொஞ்சம் அப்படியே போய் சுற்றி விட்டு வரலாமே கொஞ்சம் ரூமுக்குள்ளே இருந்தால் மன முடிவாக இருக்கும் அல்லவா என்று எனக்கு அருமையான ஆலோசனை கொடுக்கிறது போல் கொடுக்கிறவர்களும் உண்டு நாம என்ன சொல்கிறோம் நான் அதற்கு தூரமான எனக்கு அது வெறுப்பா இருக்கிறது வேண்டாம் வீட்டில கஞ்சி சாப்பிட்டாலும் இது உல்லாசமாக சாப்பிட விரும்புகிறது இதுவே எனக்கு மகிழ்ச்சி கதவை பூட்டிக் கொண்டு நான் தேவரோடு இருந்து மகிழ்கிறேன் இந்த மகிழ்ச்சியை விட வெளியே சுற்றி பார்க்கிறது எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அதை தகர்க்க முடிந்து ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் தாயார் கற்பந்தரிக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு குழந்தைகள் இல்லை நீண்ட நாட்களாக அவ்வளவு தேவதூதன் தரிசனமாகி வயசில் ஒரு புதல்வன் தோன்றி பிறப்பான் அவனுக்கு நியாயந்திருப்பான் பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கீழ்படுத்துவான் இசுரவேறு ஜனங்களுக்கு அவன் ஆதரவாக இருப்பான் என்று செய்தி அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு நிபந்தனை அவன் பிறக்கும் தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது என்று கட்டளை விதிக்கப்பட்டது அப்படி அவர்கள் தீட்டானது ஒன்றையும் தன்னை தீட்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய எதையும் புசிக்காமல் அவர்கள் தன்னை காத்துக்கொண்டார்கள் காத்து கொண்டபடியால் அவர்கள் வயசிலே பிறந்த வீரமுள்ளவனாக இருந்தான்வராக இருந்தான் அவனை பிரசுத்தாவியானவர் ஆட்கொண்டார் அந்த தாயார் அவனை தீட்டுப்படுத்தாமல் பிறப்பித்தப்படினாலே அதாவது அவன் ஒரு பராக்கிரமனாக இருந்தான் அவன் மேலே கத்துடையாவியான பலமாய் வந்து இறங்கினார் பெரும்பகுதி மக்கள் அந்த அந்த ஜீவனை பெற்றா பெற்றிருக்காமல் இருக்கிறபடியால் அதாவது எங்கும் தோல்வி தோல்வி தோல்வி ஏற்படுகிறதை நாம் காணுகின்றோம் இந்த சுன்சோதனை ஆண்டவர் ஆட்கொண்டார் ஆட்கொண்ட போது ஒரு ஊர் தேசமே திரண்டு வந்தோம் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று நாம் காடுகிறோம் கோபத்தை பிறப்பித்தார் உற்பத்தி எப்படி இருக்கணும் தீட்டுப்படாதபடி கரைப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லியிருந்தார் இப்படி வாசிக்கலாம் நியாயாதிபதியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்து உலகத்தில் பிறப்பிக்கப்பட்ட தீட்டுப்படாமல் பிறப்பிக்கப்பட்டார் இப்பொழுது பழக்க வழக்குகள் மோசமான போய்விட்டது என்று நாம் காணுகிறோம் அதுவரைக்கும் இந்த மகாபரியல் இறங்கி இருந்தது என்று நாம் காணுகிறோம் தெளிவா இடத்தில் சொல்லி கேட்கின்றார்கள் இந்த மகாபரிய அருமையான சொல்லுகிறேன் வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை உடையவன் கடைசி காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய மகாபிரிய பலத்தை காண்பிக்கும்படியாக உங்களை என்னையும் தேவன் ரட்சி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஞாயிற்றுக்கிழமை சரிக்கிழமை வந்து எல்லா பாவத்தையும் செய்ய வேண்டியது பழையபடி அந்த வாரம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஆகிவிட்டது பழையபடி அறிக்கை செய்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான வாழ்க்கை இஸ்லாமிய கல்வாடியில் அத்தனை பாடுகளையும் பட்டது எதற்காக கருதலேற்றம் ஆசற்று வரும் மகிமை உள்ள கூட்டத்தை ஒரு சபை தமக்கு நிறுத்துவதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார் எவ்வளவு மற்றவருடைய பெரிய கூட்டத்தை சேர்ப்பதற்காக அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அருமையானவர்களே நாட்கள் உங்களுடைய என்னையும் பாண்டிகளாக மாற்றிவிடும் என்று விரும்புகின்றார் அவங்க பேசுவாங்களா பெற்றிருந்தால் இப்படி எல்லாம் நடப்பாங்களா இப்படி எல்லாம் பழகுவார்களா என்று கேட்கிறார்கள் அப்படி ஆகும் அவர்கள் துக்கப்பட்டு துக்கப்பட்டு துக்கப்பட்டு உலர்ந்து துக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார் ஒரு நாள் போய்விடுவார் என்பதை சக்தி அவன் மேல வந்து இறங்கி இருந்தது இந்த வல்லமை அவரை ஆட்கொண்ட போது பாருங்க முன்னூறு நரிய ஒரே நேரத்தில் பிடித்திருக்கிறார் ஒரு நரிய ஒரு மனிதர் பிடிக்க முடியாது நரி அவ்வளவு பயங்கர தந்திரமான ஒரு பிராணி பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது உடம்பாட்டிட்டு மட்டுமா இல்லை தரக்கூடியது வல்ல வகை தரக்கூடியது வெளிப்படுத்தல்யாருக்குள்ளை பெறாத மல்லடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவா பெறுவாய் அதனால் நீ திராட்சரசும் மதுபானமும் குடியாதபடிக்கும் ஒன்றும் புசியாதரித்து ஒரு பெறுவாய் அவன் தலையின் மேல் சவருகன் கத்தி படலாகி விடுவித்து தொடங்குவான் இந்த ஜங்கள் எகிப்திலிருந்து காணப்படும் போது போது கேட்டுவிட்டார்கள் தேசத்தின் வழியாக போகின்றோம் குறுக்கு வழி ஆனால் இந்த பாதையாக நாங்கள் செல்கின்றோம் உங்களுடைய நாட்டில் உள்ள குடித்தால் காசு விடுகின்றோம் வேற எந்த சீன பாத வழியே நாங்கள் போய்விடுவோம் என்று கேட்டபோது முடியாது அப்படி வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள் மனசில் இருந்து நியாயம் செய்யும்படியாகத்தான் இந்த எழுப்பினார் அதற்காகத்தான் உருவாக்கினார் இந்த சுன்சோன் அதாவது அதற்காக உருவாக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவர் என்றால் கரை விடாத ஒரு நிலையில் உருவாக்குதலில் இருந்து தொடர்ந்து வளர்ந்து நாள் வரைக்கும் தன்னை கரை விடாதபடி காத்துக்கொண்ட ஒரு மனிதன் ஆ தேவனுக்கு அமைவு உங்களை என்ன தலைவினர்களா இருக்கலாம் இயலாதவர்களாக இருக்கலாம் அருமையானவர்கள் இன்று தெய்வீக மக்களுக்கு பலவிதமான சக்திகள் எழும்பி இருக்கின்றது பலவிதமான சக்திகள் தேசத்தில் எழுப்பி கிறிஸ்தவ மதத்தை நிக்கரகம் பண்ணும்படியாக சித்தம் கொண்டிருக்க அதாவது விருப்பம் கொண்டிருக்கிறதை காண்கின்றோம் ஒரு ஜ உருவந்தன தொடர் வழிநடத்துவது அவனுடைய கொடிதான் சை காட்டி வழித்த வேண்டும் ஆனால இவன் கொடி பின்னால பறக்கிறது அது அப்படினால இன்னைக்கு சமுதாயம் பின்தங்கி போனது போல இயலாது போல பயப்படக்கூடிய அளவுக்கு என்ற நிலையில் இன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படியே உலகத்தினால் கரைபடாத உலகத்திலிருந்து வருகிறவைகளால் கரைப்படாதபடி உலகத்தில் உள்ளவைகளால் தங்களை கரைபடுத்திக் கொள்ளாதபடி கலக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆண்டு இருக்கிறார் அந்த சமுதாயத்தை வீரம் உள்ள ஒரு சமுதாயமாக கத்திரமாற்ற விரும்பி இருக்கின்றார் இஸ்ரோ கிறிஸ்தவ மக்களுக்குண்டாகிற பயத்தை நீக்க அவர்களுக்கு ரட்சணியத்தை கட்டளையிடும்படியாக அப்படி ஒரு சேவை ஆண்டு ஆயத்தமாக விரும்பி உலகம் முழுவதும் இருக்கின்றது எல்லா சமுதாயங்களுக்குள்ள இருக்கிறது எல்லா சங்கங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள இருக்கிறது அவைகளை ஒன்று சேர்த்து ஆண்டு கடைசி காலத்தில் தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்ற போகிறார் இரண்டு அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அந்த சேனைக்கு யார் சத்தமிடுவார் பின்னால் அப்படி ஒரு சேனை கடைசி காலத்தில் எழும்ப வேண்டும் என்று யோகே இரண்டாம் அதிகாரத்தில் படித்திருப்பீர்கள் படித்து பாருங்கள் அங்கே எழுதியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சேனையை கர்த்தர் உருவாக்க சித்தம் அது பக்தியுள்ள சமுதாயம் அந்த சேனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த சேனையில் சேர்கிற ஒருவரும் கரையற்றவர்களாயிருக்க வேண்டும் கரைபடுத்தி கரைபடுத்தி கரைபடுத்தி அறிக்கை செய்து அறிக்கை செய்து கழுவி கழுவி கழுவி சாயுத வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற சேனையே ஒரு வாக்காண்ட ஒரு விரும்பவில்லை ஒரு பக்தியுள்ள சமுதாயத்தை உருவாக்கத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார் ஜீவனை கொடுத்ததும் அதற்காகத்தான் என்று திருமாக்கு சொல்லுகிறபடினால நான் சோற்றுகிறேன் இந்த மகாபரிய பலன் எதனாலே வந்தது என்று யாரிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு மோசமான சிறிய சொல்லி கரை வெனால் இழந்தான் அருமையான பிறப்பு கரையற்ற ஒரு பிறப்பு இவர் குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் கரையில்லாத ஒரு வளர்ச்சி வளர்ந்தான் அவருக்கு பெண்பாக்கம் போகும் போது தாய்தனோடு போய்கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு பால சிங்கம் வந்தது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்தெறிந்து விட்டு போனான் அந்த பலத்தினால தேவபக்தி என்பது சாதாரணமானது அல்ல அது இந்த ஜீவனுக்கு இனி ஒரு ஜீவனுக்கும் போதுமானது அப்படிப்பட்ட தேவபக்தி தேவபக்தி என்பது கரையற்ற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கை கரை விடாத ஒரு வாழ்க்கை அதுதான் அதுதான் பக்தியுள்ள வாழ்க்கை என்று இறைவாக்கு சொல்கின்றது வேறு பக்தி அல்ல இப்படியே நாங்கள் ஒரு வழியாக ஒரு நபரை சந்திக்க சென்றோம் அங்கே ஒரு கிறிஸ்துவ கோயிலை பார்த்தோம் அங்கே ஒரு வாசகத்தை பார்த்தோம் மருந்து போரே என்ன வாருங்கள் என்று எழுதி போட்டிருந்தது அதற்கு கீழே பார்க்கும்போது பாடுபட்ட சுவரத்தை செய்து விட்டு மக்கள் நமக்கு பார்க்கும் போது எரிச்சல் மூட்டுகிறது என்று யாத்திராக எழுதி இருக்கிறது எரிச்சல் ஊட்டுகிறது செய்வது ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியம் இவர்களுக்கு மாத்திரம் இல்ல பின்னாலே இவர்களுக்கு பின்னாலே மூன்றாம் நான்காம் தலைவர் உண்டாக எரிச்சல் படுவேன் என்று சொல்லி இருக்கிறார் சம்பாதித்து வைக்க வேண்டியது என்ன தேவ பக்தி தேவ பக்தி என்பது கரைபடாத தூய்மையான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறபடி அருமையான சகோதரிகளே சகோதரிமார்களே உங்களுக்கு நான் என்று சொல்லுகிறேன் தீர்க்கு வார்த்தை என்ன என்றால் நீங்கள் உங்களை கரை விடாமல் காத்துக் கொள்ளுங்கள் இந்த நேர நேரத்தில் உங்களுடைய சிலருடைய உள்ளங்கள் கலங்குகிறது நான் காணுகின்றேன் நாம் கரைமட்ட நிலையில் அடிக்கடி ஆகிறோமே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களுடைய உள்ளங்கள் கலங்குகிறதை நான் பார்க்கிறேன் அருமையானவர்களே கலங்கமில்லாத ஒரு தூய்மையான நேர்மையான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைகள் பெற்றுக்கொள்கிறீர்களா பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள் அவர்களுக்கு மகாபெரிய பலன் உண்டு மகாவியிருந்து வந்தது என்று கேட்கின்ற ஒரு மனிதனை ஒன்று செய்ய முடியவில்லை தேவபக்தி அருமையான சிந்திக்கிறோம் எல்லாரும் இல்லை சமயம் வளர்ந்து வருகிறது வேலை கேமராவில் பதிவாகிக்கொண்டே இருக்கின்றது இதே மாதிரி நம்முடைய இருதயத்துக்கு அவ்வளோ போர் உண்டு ஒன்றை பார்த்து விட்டால் இரவிலே தூங்கும்போது அது ரீல் மாதிரி ஓடுகிறது நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் பகலில் பகலில் நல்லவைகளை பார்த்தால் பகலில் நல்லவைகளை நீங்கள் சிந்திப்பீர்கள் இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய மைண்டு தூங்கும்போது அது ரீலாக ஓடும் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் பதிவாகிக்கொண்டே இருக்கின்றது அப்படியே நாம் நல்லவர்களை பார்த்து நல்லவர்களை யோசித்தால் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கும் அடவரே என்னுடைய வாழ்க்கையை அதற்களை நன்றி என்று சொல்ல வரும் இல்லாவிட்டால் அவற்றப்படுத்தும் நீ எப்படித்தானா என்று நம்மிடத்தில் நம்முடைய மனம் நம்ம இடத்துல கேட்கும் அருமையான கட்டிட பிள்ளைகளும் நமக்கு வேண்டும் என்று சொல்கின்றதுலாத பக்தியாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது அதற்காக ஆண்டு ஒருக்கிற நன்றி செலுத்துகிறேன் அலேலுயா அலேலுயா அவர்களுக்கு முகாபிரிய பலன் உண்டு தானியலை பாருங்கள் தானியல் அதாவது ராஜபோஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவர் அதற்கான வழியை தேடினார் என்ன செய்வது இப்படி ஒரு சூழல வந்தாகி விட்டது சரி கடவுளுக்கு நிலைமை தெரியுமே அப்புறம் பார்க்கலாம் என்றால் அவர் அங்கே சம்மந்தப்பட்ட இடத்துல போய் கேட்டார் எங்களுக்கு பத்து மரக்கறிகளையும் பருப்பையும் மரக்கறியும் சாப்பாடு கொடுங்க தந்து என்னுடைய பத்து பேரையும் சாப்பிடுகிற மற்றவர்களை ராஜபோஜனத்தை சாப்பிடுகிற மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தோம் பார்த்து இதனை யார் நல்ல தேஜஸாக நல்ல புஷ்டியாக சௌந்தரியமாக இருக்கிறார் என்று பார்த்து பின்னர் செய்யும் கேட்டார்கள் அப்படி அவர்களுக்கு அருள் செய்யப்பட்டது அருள் செய்யப்பட்டது அருமையானவர்களே நாமும் கரைவிடாமல் பரிசுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் காப்போம் என்றால் அதற்குள் நமக்கு ஒரு நல்ல வழி திறக்கப்படும் என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒரு வாசகர் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் ாலும்பலாகாது என்று தன் இருப்படுத்தாத பிரதான வேண்டிக்கொண்டார் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைமுடத்தில் தயவுடைக்க பண்ணி யவும் இரக்கமும் கிடைக்க செய்தார் என்று நாம் காடுகின்றோம் தானியே அந்த சோதனை வந்ததே அதனால் தன்னை கரைப்பிடித்து விட்டு அப்புறம் பேர் அவர் விரும்பவில்லை தன்னை காத்துக் என்று நாம் காடுகின்றோம் அலையாடினால தேவனர்கள் என்ன பண்ணினார் உயர்த்தினார் ராஜாசுரத்திலே மூன்றாவது ஸ்தானத்தை அடையும் முடியாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்று நான் வேதத்திலே காணுகின்றோம் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் அருமையான பிள்ளைகளே நான் உண்மை கரை விடாதபடி காக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பிறர் பாவம் செய்தாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது நூறு பேருக்கு அதிகமான பேர்களை கையில் வைத்திருக்கிற கேப்டன் பெரியார் வீட்டுக்கு தேடி போனால் தலைவர் வெளியே போயிருக்கிறார் வருவார் சிவாயெல்லாம் கால் கொண்டு உதைக்கிறாள் மனைவி செய்வார் அவர்கள் என்ன சொல்வார்கள் கரை விடாத வாழ்க்கை அவர்களோட விசுவாசி அவருடைய பெரிய விசுவாசி பெங்களூர்ல இப்போ அவர்கள் காலமாகிவிட்டார்கள் அருமையான தேவருடைய பிள்ளைகளை கரை விடாவி கரைவிடக்கூடாது சர்ப்பத்தை போல பிறரை தீண்டிவிடுமா சர்ப்பத்தை போல தேடி விடுமா நாவும் நெருப்புத்தான் அது ஒன்று என்று நாவை குறித்து எழுதியிருக்கின்றது அருமையான பிள்ளைகளே வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் இந்த வருஷத்தில் எத்தனை தடவை நம்முடைய ஆத்மா கரை பாரு கரைபடாத வாழ்க்கைல சுத்தமான தன்னை கரைபிடித்துக் விரும்பாத ஒரு மகாபிரிய புருஷன் அறுபடினாலே தேவ தரிசனம் அவர்களுக்கு அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டார்கள் ஆண்டுடைய பார்வையிலே பிரியமானவன் மா மிகவும் நம்மையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்வதற்கு கரைப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் நிலையில வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வளர வேண்டும் என புதிய வருடத்துக்கு நாட்கள் மட்டும் இருக்கின்றது அதற்கு முன்னாலே நாம் ஒரு தீர்மானம் செய்து அந்த இந்த வருடத்தில் நான் அநேக முறை கரை பெற்றிருக்கிறேன் அநேக முறை நான் மீறுதல் பண்ணி இருக்கின்றேன் நினைவினால் மீறுதல் பண்ணி இருக்கின்றேன் உண்டாயிருக்கிறது வரக்கூடிய ஆண்டில் அதை என்னை வர வேண்டாம் இங்கே அது நின்று போகட்டும் என்று ஒரு தீர்மானம் நாம் செய்யலு ஆ தேவனுக்கு மயுமை உண்டாவதாக தேவலத்தை பெற்றுக் கொள்வோம் மாற்ற விரும்புகின்றார் தேவன் விரும்புகின்றார் சென்னையில் போய் இறங்கினேன் கடந்த வாரத்தில் சனிக்கிழமை காலையில் ஸ்டேஷன்ல இறங்க போற நேரத்தில் என்ன போக விடாதபடி தலை செய்வதற்காக பல தீஎத்தனங்கள் நடந்து கொண்டிருந்தது என்ன இருந்த பரப்படும் எனக்கு ஒரு கலக்கம் உண்டாகிருந்தது பின்னர் வந்த முறைகளை அறிந்து கொண்டேன் தேவனுக்கு மெய்மையே அது முந்தின ஒரு நாள் கழிச்சு நடந்திருக்கோம் என்றால் நான் சென்னைக்கு போயிருக்க முடியாது அந்த ஆராதன நான் கலந்திருக்க முடியாது பிறகு ஊட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் ஆராதனை கேத்தர் வல்லமை ஆசீர்வதித்தார் ஸ்டேஷன் கிட்ட பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் போகும்போது வண்டி நின்று விட்டது அதுக்கு அங்கே அங்கே எல்லாம் பிளாக் ஆயிட்டு வண்டி ஒட்டி இறங்க போகிறேன் எனக்கு ஒரு செய்தி வந்தது நம்முடைய ஆலயத்தின் பக்கத்தில் வேற ஒரு வகுப்பினர்கள் படைப்புகளை போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று இரண்டாவது செய்தி மூன்றாவது ரூம்புக்கு சென்றேன் ரூம்ல போனதோ பாஸ்டர் மிகவும் சுயரமாக படைக்கையில் இருக்கிறார் என்ற செய்தி வந்தது ஆ மூன்று செய்தி கத்துலையா தேவனுக்கு மயிமாவதாக இப்படி படைப்பு போட்டிருக்கிறது எனக்கு செய்தி வந்தது செய்தவர்களே அதை மாற்றி விட்டார்கள் என்று மூன்றாவதாக வண்டியை பற்றி கவலை இல்லை நான் அங்கிருந்த அடுத்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்தது மாறி தக்க சமயத்தில் கலங்கடிப்பதற்காக சத்ரு பல திட்டங்களை செய்வார் நமக்குள்ளே ஒரு தேவ பலன் இருக்கின்றது மகாபிரிய பலன் எந்த நேரத்துக்கு எந்த பலன் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு வரும் பவுல் அப்போ பவுலிடத்துல ஆண்டவர் பேசுறார் என்னுடைய பலன் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் மருத்துவரை எழுப்பிமா பூரணமாய் விளங்கும் அந்த நேரத்தில் என்னுடைய பலன் விளங்கும் கரைவிடாத வாழ்க்கை செய்தவர்கள் என்று நாம் காணுகின்றோம் அலையிலுயா அருமையா இருக்கத்துடைய ஜனங்களே என்பதை சொல்லுகிறேன் மூத்த மகன் தான் ஆனால் அவன் ஸ்தானத்தை இழந்து விட்டானே நாலு வகையான ஆசீர்வாதம் அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே தேவ சோபத்தில் வந்திருக்கிற நான் பாவத்திற்கு பயப்படுவோம் கரைபடுத்த வருகிற சச்சிகளை ஓடுவோம் போலவா அவர் புனிதமா அடிக்கடி யோசிப்பையும் போவாசையும் நினைவு கூறுவேன் பாவம் தேடி வந்தது மேற்கொண்டார் கத்துக்கொண்டார்கள் அநேகவர் சுத்துவான்கள் கரைவிட்டு அறிந்தவர்கள் அவர்கள் கரைவிடாதபடி தங்களை காத்துக்கொண்டவர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கலந்திருக்கிற அருமையானவர்களே ஆண்டு முதற் பலன்களை சேர்க்கும் காலமாக இருக்கின்றது களைபடாத பக்தி உள்ளவர்களை ஒன்று சேர்க்கும் காலமாக இருக்கின்றது உங்களையும் என்னை அதற்காக கற்று அழைத்திருக்கின்றார் ாலுதான்த்திற்கு மக்களை ஆயத்தப்படுத்த முடியும் அந்த ராட்சியத்திற்கு நாமும் ஆயத்தமாக முடியும் இருபதுக்கு வந்து இருவாப்பை பார்த்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல பேச்சு அல்ல பலத்தையே அறிந்து கொள்வது அறிந்து கொள்வது தேவையான பேச்சலே அல்ல பேச்சில் அல்லது பலத்திலே உண்டாக இருக்கிறது மகி உண்டிதனை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் வந்து அவன் பேச்சு திறம்புடையவனாக இருக்கலாம் அதை பற்றி அவனுடைய பலம் எவ்வளவு என்பதை நான் அறிந்து கொள்வன் அதை விட ஒரு பராக்கிரமசாலி அதை விட பலம் வாய்ந்தவர் தேவியம் பேச்சில் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தால் கரைவிடாத காத்துக் கொள்வது பக்தி இரண்டாவதாக ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வாக்கியம் இந்த பக்தியில அதாவது இருக்கின்ற மக்கள் என்பது என்ன அடையணும் பக்தியில விருத்தி அடையணும் பக்தியிலோடு நின்றுவிடக் கூடாது பக்தியிலே விருத்தி அடைந்து வளரணும் வளர்றதுக்கு என்ன செய்யணும் அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அன்னிய பாசையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் சில நினைப்பாங்க இந்த அனுபவம் இல்லாதவங்க என்ன சும்மா ஆலயத்தில் அரசு சொல்லாவிட்டால் அந்நிய பாசையில பேசக்கூடாது அந்நிய பாஷையில பேசுறாங்களே அந்நிய பாசையில பேசுற யாரிடத்துல பேசுகிறான் அந்நிய பாசையில பேசுற தரக்கே பக்தி விருத்தி அந்நிய பாச நாளைக்கு பல அந்நிய பாசையில பேசுங்க அது உங்களுக்குள்ள பக்தியை விருத்தியடைய செய்து கொண்டே இருக்கும் உள்ளே இருக்கிற பக்தியை அதிகப்படுத்தும் வளரச் செய்யும் என்று சொல்லுகிறது அதற்காக ஆண்டு நான் சோதனை சிலர் கேட்பாங்க அன்னியவாசியில் பேசுகிறவன் அர்த்தத்தில் சொல்லாவிட்டால் பேசாமல் அமைதியா இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறது எப்படி என்று கேட்பார்கள் நாம கேட்போம் அன்னிவாசல் பேசுகிறதை ஒருவன் ஒருவன் அறியாதி இருக்கிற அப்படின்னா மனிதனிடத்தில தேவனிடத்துல பேசுகிறான் அந்நியவாசியல் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு அரசர்களை வாசிக்கும் போது அன்னியவாசினாலும் பரியாசோடனாலும் பேசுவார் இதுவே இழைத்தவன் இழைப்பாளர் இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்ன செய்ய முடியும் கேட்கமாட்டோம் என்கிறார்கள் என்று பழைய பாட்டிலையும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனா அப்படினால ஒரு மனிதன் அன்னிய பாசல் பேசும்போது என்ன உண்டாகிறாத்தி ஆறுதலும் இழைப்பாதலும் இல்லையா அன்னிய பாசல் பேசுகிறதா பேசும்போது அதாவது அன்னிய பாசலாசன ஜனத்தோட பேசுவார் இழைத்தவன இழைப்பார்பனத்தார்கள் இதுவே ஆறுதல் என்று சொல்லியிருக்கிறது பாரு பிறந்த ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு பேசும் போது அங்க ரெஸ்ட் கிடைக்கிது ஒரு இழப்பாறுதல் ஒரு அமைதி மனித மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படு நீங்களே கவனித்தீர்களோ கவனிக்கவில்லையோ அந்நிய பாஷையில் பேசுறதோ பாருங்க நமக்குள்ள மன நின்று விடும் நம்முடைய போய்விடும் நமக்கு மகிழ்ச்சி ஒரு ஆறுதல் நமக்கு கதவை கூட்டிட்டு நீங்க ஒரு மணி பேசி பாருங்க ஒரு பெரிய ரிஸ்ட் நமக்கு தெரியும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் நம்ம உள்ளே ஜெவமான போகும்போது ஒரு பெரிய பாரத்தோடு போயிருப்போம் இந்த அந்நிய பாசில பேசி பிரியா சொந்த மகிழ்ந்தை விட்டு எழுப்பி வரும்போது ஒரு அருமையான ஆறுதல் ஒரு அருமையான மகிழ்ச்சி நமக்கு சத்தமாய் ஒரு அந்நிய பேசுகிறார் அவர் வியாக்கியானம் பண்ணணும் அல்லது அவர் பேசுகிறத இன்னொருவரும் வியாக்கியானம் பண்ணணும் அப்படி அந்த வியாக்கியான பண்ணிக்கு வராமல் இருந்திருந்தால் இவர் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசலாம் என்று இருக்கிறது மகிமை உண்டாவதாக அமைதியாக ஒருத்த சமென்றால் தீர்க்க தரிசனம் வருகிறது அதாவது அல்லது தீர்க்கிறால் இவர் வியாக்கியான இருக்கார் இவர் ஒன்லி அந்நிய பாஷை மற்றும் அந்நிய பாஷைகளாக பேசுவார் அந்த வரம்பெற்றவர்கள் அதை பற்றி வியாக்கியானம் சொல்வார் நம்முடைய சபையில் அது உண்டு மற்ற நாட்களில் பார்க்கிறோம் அல்லவா அவர்கள் பேசும்போது அவர்களை பற்றி அவர்கள் தரிசனம் சொல்லும்போது கச்சரிப்புடிய சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதுதான் வியாக்கியானம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாசையில் பேசுகிறது ஒருவன் அறியாவதற்கு அப்படினால தேவனிடத்தில் பேசுகிறான் அப்படி அந்நிய பாஷையில் பேசுவது பக்தி விருத்திக்கு அடையாளம் என்று வேறு சொல்வது பக்தியை விருத்தி அடைவது அவர்களி விருத்தி ஆகும் பக்தி விருத்தி ஆகிறது மற்றவர்களும் காண முடியும் கற்ற பிள்ளைகளை நாம் அந்நியவாசையில் வளர்த்தி அதிகப்படுவதற்கு நாம் அந்நியவாசையில் அதிகமாய் பேச வேண்டும் அந்நியவாசை பேச தடை செய்யாதீர்கள் என்று அப்போது சொல்லுகிறார் பேசுவதை யாரும் தடுக்க கூடாது ஆனால் எல்லாம் ஒழுங்குகிற இருக்கணும் என்னுடைய வீட்டில் தனியாக ஜோம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆதனையில் அந்தந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சொன்னவா ஒரு அன்னியவாச பேசும்போது வியாக்கியான சொல்லுதால் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கிடையாது அது இன்னொரு வியாக்கியான அதே மாதிரி தரிசனங்களை நீங்கள் காணகின்றீர்களா உங்களுக்கு சரியான விளக்கம் சரியாவிட்டால் தப்பாக அவைகளை சபையில சொல்லக்கூடாது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் தேவனுடைய மனித நிலத்தில் அர்த்தம் தெரிந்துவிட்டால் சொல்லுங்கள் சரியாக இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் தேவ சமுதையில துணிகரமாக விளக்கங்கள் கொடுத்தால் கர்த்தர் வருத்தப்படுவார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றை பிள்ளைகளை அதாவது கண்டவைகளை நமக்கு புரிந்தபடி யோசனை நாம் யோசிக்கிறபடி எல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது விளக்கம் உண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விளக்கம் உண்டு அது தெரியாவிட்டால் விவசாயம் போன்ற மனிதர்கள் விளக்கம் சொல்ல இருந்தார்கள் அல்லவா தானியல் போன்ற பரிசுத்தவாதிகள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல இருந்தார்கள் அல்லவா அதே மாதிரி இன்னைக்கு உண்டு என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆனப்படினால் அன்னிய பாசை பேசுவது பக்தி விருத்திக்கு அடையாளம் என்று திருவாக்கு சொல்லுங்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் அப்படினாலே இந்த வாய்னால அன்னிய பாசை பேசுகிற தேவடி பிள்ளைகள் பக்தி விருத்தி அல்லாத வார்த்தைகளை வாயினால பேசக்கூடாது பிறரை இவைகள் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று எமேசர்களும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வாக்கியங்களை பார்க்கும்போது அங்கே பக்தி ஏதுவான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் என்று சொல்லுகின்ற கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அவைகளை கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் பேசுங்கள் தேவருக்கு மகிமை உண்டாவதாக நான் பேசுகிற வார்த்தை இருக்கிறது அல்லவா அது பிறருக்குக்தி விரு நமக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும் பேசுகிற மக்கள் கூடும் பக்தி விருத்திக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பேசினால் பக்தி குறைந்து போய்விடும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள இல்லையா உங்களுடைய பக்தி குறைந்து போகிறத பிறரும் கண்டுகொள்வார்கள் இவர்கள் என்ன சாட்சி சொல்றாங்க என்ன வெளிப்படுத்தலாம் சொல்றாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களே என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வளர்வதற்கு ஏதுவான வார்த்தைகளே பேசுகிறேன் பேசும்போது அவள் பக்தியிலே குறைந்திருந்தால் விசுவாசத்தில குறைந்திருந்தால் நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவனுடைய ஒரு ஸ்டெப் வளர வேண்டும் வீட்டுக்கு மரியாதை சென்றார்கள் அங்கே போது அவர்களை வாழ்த்தினார்கள் நடந்துட்டு அருமையான கற்ற பிள்ளைகளை அடையும் வார்த்தைகளை கொண்டு அந்த வயசில் இருக்கிற பிள்ளை கேட்டு அந்த குழந்தை அங்க இருந்து விருத்தி பெரியாளுக்கு மாத்திரமல்ல சின்ன பிள்ளைகளுக்கும் பக்தி விருத்தி உண்டாகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசணும்டிக்கடி சொல்ல ஒரு தடவை ஸ்ரீலங்காவில ஏழ்பாணத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம் ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டில் தங்கி இருந்தால் அந்த சுற்றுவட்டாரங்களில் ஊழிய செய்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு அறை கொடுத்திருந்தாங்க ஒரு வீடு ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க அந்த ரூம்ல தங்கி இருந்தோம் அங்கேயே அந்த வீட்டு பெரிய சமையல் பண்ணி கொண்டிருந்தாங்க ஒரு சின்ன பிள்ளை தொட்டில் நடந்தது அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தது அந்த அம்மா அங்கேருந்து குரல் கொடுத்தாங்க அழாதங்க அம்மா வர்றோம் அம்மா அழாதங்க என்று சொன்னாங்க எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருந்தது அந்த சொட்டில் நடக்கிற பிள்ளைக்கு இந்த வார்த்தை தான் தெரியும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை அந்த வார்த்தை உள்ளத்தில் பதிஞ்சு தைணும் பேச படிக்கும்போது என்ன பேசணும் வாருங்கள் போங்கள் உட்காருங்கள் இருங்கள் என்று சொல்லலாம் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை உண்டானால் பேசுங்கள் சின்ன குழந்தைகள் உள்ளத்திலே அந்த வார்த்தை பதிவாகின்றது கேட்கின்றது கேள்வி ஞானம் இருக்கின்றது மரியா வாழ்த்து போது வைத்திருந்த யோகான் கழிப்பாய் துள்ளிட்டான் அந்த யோகான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரசுத்தாவினால் நிரப்பப்பட்டான் நல்ல வார்த்தை கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாக பக்தி விற்சிக்கு நல்ல வார்த்தை உண்டானால் அவைகளே இல்லைன்னா இருக்கிறது நல்லது கற்றலை பிள்ளைகளே நாம் கற்றுக்கொள்வோம் நாம் பக்தியுள்ள ஒரு நாய் மாத்திரமில்லை பக்தியில் விருத்தி அடைய வேண்டும் இதற்கு நமக்குள்ள இருக்கிற அமைதியாக வைத்துக் கொள்ளாமல் ஒரு நாளைக்கு சில தடவையாவது அந்நிய பேச வேண்டும் நம்முடைய தரிஞ்சபங்களிலே அந்நிய பாசை நம்முடைய அணுக்கள் உணவு நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஆட்கொள்ளும்படியாக இடம் கொடுக்க வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் காதொலியாக அந்நிய வாசையில் பேச வேண்டும் அந்நியவாசையில் பேசுகிறதை நாமே நம்ம இருந்து பேசுகிறதை தடை செய்யக்கூடாது என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்திருக்கிறேன் ஒன்றது சொல்லுரிக்கே ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை ஒருவர் ஐந்து வசனம் பதினொன்று ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே தேற்றி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இது அர்த்தத்தில் தான் வருகின்றது ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள் எங்களுக்கு எல்லாம் வைசாக் வைசாயிங்க தலையை பார்த்து சொல்லுவீங்க தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நிற்கிறோம் எத்தனை உங்களுக்கு வயதோ வாலிபமோ எங்களுடைய வயதை நாங்கள் பார்க்கின்றது இல்லை திருச்சபை பக்தி விருத்திலே வளரணும் விருத்தி அடையணும் கற்று எல்லாரும் பக்தியிலே மேன்மை அடையணும் தற்காக முன்பாக பிறருக்கு பக்தி உறுதி உண்டாகத்தக்கதாக நீங்கள் எல்லாத்திலும் நடந்து கொள்ளுங்கள் சகோதரன் மானசம் சிஜாதவனாயிருந்தா இருக்கட்டும் அவனுடைய பக்திக்கு பக்தி விருத்திக்கு அது இடைஞ்சலா இருக்குமானால் அதை செய்யாது எதை செய்தாலும் சரி பிறருடைய பக்தி விருத்திக்கு எதுவான செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால பரிகாசோதன அந்நியவாசை பேசுகிறவன் தனக்கு பச்சிருத்தி உண்டாக பேசுகிறான் பச்சுரிச்சிக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் நமக்கே நாம் செய்கிற காரியம் நமக்கே பக்தி விருத்தி உண்டாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை நமக்கே அது பிடிக்கவில்லை அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்றுதான் இறைவாக்கு சொல்கின்றது நாம் எதை செய்தாலும் சரி எல்லாமே பக்தி விருத்திக்கு இருக்க வேண்டும் பிறருடைய பக்தி விருத்தி நம்முடைய விருத்தி பக்தி விருத்தி அடைய நாம் இப்படி செய்ய வேண்டும் மூன்றாவதாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி விரிவாக்கியம் என்னை பட்சித்தது உண்மைக்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது மயிமை உண்டாவதாக இது வைராக்கியம் பக்தி உள்ளவர்கள் இந்த பக்தி நேரிலே முன்னேறி போகும்போது பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும் பக்தி என்றால் ஒரு உயிருள்ள ஒரு மரமோ செடியோ வெடியோ ஏதோ உயிர் உள்ளவர்கள் இருக்குமானது நாளைக்காவது வளர்ச்சி தான் அடையும் அதே மாதிரி நம்ம இருக்கிற அனுபவம் என்ன விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும் இது ஆனவரை குறிக்கப்பட்ட வாரிபோனே அவருக்கு ஒரு அதாவது என்ன வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் எதை குறித்து அஞ்சாவது ஒரு நல்ல இந்த வாரியா அதேமாக நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது மாத்திரமல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பக்தியில வைராக்கியம் இந்த தாவித ராஜாவுக்கு இந்த பக்தி வைராக்கியம் ஏற்பட்டது பக்தி ராஜ்ய ஆண்டு ரொம்ப கவனமாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் சமயம் கிடைத்து விட்டால் அவர் தேவனுக்காக அதாவது கர்த்தனை தொடர்ந்து கொள்கிறது இல்லையா அவ்வளவு முன்னேற்றமுடையவராக அவருடைய சங்கீத பிரசுரத்தை எல்லாம் வாசிக்கும் அதிகமாக துய் பாடல்களாகத்தான் அது இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் அவர் தன்னுடைய காலத்துக்கு பிறகும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க தொடர்பு கொள்ள எல்லா அமைப்புகளும் இருக்க வேண்டும் என்று அதற்கென்று ஆட்களை அவர் நியமித்தார் அவருடைய காலத்துக்கு முன்னாலே என்று நாம் காணுகிறோம் வீட்டை குறித்த பக்திவேராக்கியம் அவரை என்ன செய்தான் பக்ஷத்தை வீட்டை கத்துடைய ஆலயத்தை அன்றுடைய ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆலயத்தை பராமரிக்கிறது ஆலயத்தை பாதுகாக்கிறது அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ளவராக தேவனுடைய மனிதன் இருந்தார் என்று காண்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை அப்பொழுது வீட்டை குறித்து உண்டான பத்து வயதாக புறாவிற்கிறவர்களும் வியாபார ஸ்தலமாக தேவனுடைய வீட்டை ஆக்கி வைத்திருந்ததை அவர் கண்டார் கண்டு அவர் என்ன சொன்னார் இது என்னுடைய வீடு பிராவினுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு அல்லவா இது வியாபார ஸ்தலம் ஆக்கிவிட்டீர்களே அவை அடித்து ஒளியை துரத்தினார் என்று நாம் காண்கின்றோம் பக்தி வைராக்கியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாமும் தெய்வீக காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய சபைக்குள்ளே நம்மை மட்டும் நாம் காத்துக் கொள்வது அல்ல சபைக்குள்ளே ஒழுங்கிய இனங்கள் காணப்படுமானால் அதில் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் வீட்டை நாம் காக்க வேண்டும் வீடு தனிப்பட்ட வீடும் குறித்த வைராக்யம் நமக்கு இருக்கணும் ஒரு நாள் இவர்கள் நம்முடைய சகோதரர் இங்கே அவர் தங்குவார் வாரத்துக்கு இரண்டு மூணு நாள் நம்முடைய தியாகம் பண்ணி வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் ஆலயத்தில் தங்கிறவர்கள் இன்றைக்கு உண்டு நம்முடைய வீட்டை குறித்த பக்தி ஐக்கியம் இரவுகளை வீட்டில் ஆலயத்தில் வைத்திருந்த ஜோ பண்ணுவோம் ஆலயத்துக்கு பாதுகாப்பாகவும் பலர் ராத்திரி வருகிறார்கள் வந்து தங்குகிறார்கள் தொடர்ச்சியாக மூணு நாள் நாலு நாள் அப்படி ஒரு சகோதரன் ஒடனி போய்விட்டு அன்றைக்கு வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர் இங்கேருந்து மத்தியாசோடு வரைக்கும் போனார் ஆவியானோர் பேசிருக்கிறார் என்னுடைய வீட்டை விருது உனக்கு கவலை இல்லையா நீ போகிறாயே அதுக்காக வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை அன்று ஒரு சம்பவம் ஆனப்படினால அவர் திரும்ப அங்கேருந்து போல எப்படி வந்து விட்டார் ஆலயம் வந்தார் இங்கே ஒரு நபர் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்து அவர் ஒரு ஒரு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்தார் அவர் பல தீர்மானங்கள் பண்ணியிருக்கிறார் ஏன்மையெல்லாம் உலகத்தில் வாழ்வதை விட உலகத்தோடு போய்விட்டால் பரவாயில்லை என்ற தீர்மானத்தோடு இருந்திருக்கிறார் ஆன அப்படினாலே இவர் என்று வராவிட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன் அப்படி இவர் வந்தார் வந்து இவர் இவருக்கும் தூக்கம் வரவில்லை இவர் முடிச்சே படுத்திருக்கிறார் அவரும் உட்கார்ந்தே இருக்கிறார் எனவே இவர் தலை வைத்து பார்ப்பார் அவர் உட்கார்ந்து அவருக்கு தெரிந்து விட்டது நான் போடுகிற தீர்மானம் இவருக்கு தெரிந்து விட்டது என்று சொல்லி இவர் முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் இருந்து காலையில் அவரை ஜபம் பண்ணி அனுப்பிவிட்டோம் இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார் அவரை பாதுகாத்தோம் தேவனுக்கு மைமாவதாக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த நபருக்கு என்ன ஆயிற்று வீட்டை குறித்து வைர உயிரிழ காக்க ஏதுவாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படினால் அருமையான பிள்ளைகளே நமக்கும் ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் அடுத்த வாரம் அப்புறம் ஆராதனை கோயில் இருக்கான்னு பார்ப்போம் என்று அல்ல நம்முடைய பக்தி வைராக்கிய வீட்டை குறித்து இருக்க வேண்டும் தேதவனுடைய வீடு அலே லுய்யா தேதவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு பிரசிக்கிறேன் நம்முடைய மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அலே லுயா நம்முடைய மக்கள் எல்லோருமே வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தில் தான் இருக்கிறார்கள் இன்னத கட்டடங்கள்லாம் உருவாயிருக்கிறதுனால அந்த வைராக்கியத்தில் தான் வருவாயிருக்கிறது இதை நம்ம காசு மனங்கள் ஒன்று கிடையாது அப்படி எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில இந்த வேலைகள் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மண் சுமந்து கொள் சகல் சுமந்து பாடுபட்டு இடமாக ஆனது அப்படி ஒரு மோசமான இடமாக இருந்தது வீடு நமக்கு ஒரு வீடு வேணும் தேவனுக்கு ஒரு வீடு கட்டணும் தேவனை ஆராதிக்கணும் மனமிட்டு ஆராதிக்கணும் தேவனை சோத்தரிக்கணும் என்ற வைராக்கியத்துல தான் நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி தியாகம் பண்ணி இந்த ஜவ்விய தேவனுடைய ஆலை உருவானது சிலையலுயா இன்றும் அப்படித்தான் நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் சிலையலுயா கல்யாணத்தை குவிந்து விடுகிறார்கள் அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் வீடு அதை கல்லர் முகையாக்குவதற்கு நான் விடக்கூடாது வைரக்கமுடையவர்கள் என்ன செய்வார்கள் தேவனுடைய வீட்டை கல்லர் முகையாக்க விட மாட்டார்கள்க்க மாட்டார்கள் இது வீடு! கள்ள கொகையாக்க வேற ஒரு காரியத்துக்காக நான் பயன்படுத்த பயிராக்க முடியவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இது என்னதான் என்ன கேட்டார் வானத்தின் வாசல் தேவனுடைய வாசல் இது தேவனுடைய வீடு என்றால் இங்கே ஆராதனை ஆரம்பித்தவுடனே வானத்தில் இதுக்கு தொடர்பு ஒன்றாகணும் அங்கு உள்ள பரமதரச பார்க்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் இருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் ஆண்டவராகி தேவனுடைய பிள்ளைகளே வீட்டை குறித்த பக்தி ராக்கியம் என்னை பட்சித்தது என்று தேவனுடைய நமது ஆண்டவராக சொல்லுகிற அந்த காரியத்தை அவர்கள் நினைவு கூர்ந்த நினைவு கூர்ந்து தவறு செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி தேவனுடைய வீட்டில் அவர்களுக்கு தண்டனை உண்டு தேவனுக்கு வயமையா வயராக்கியபடி அவர்கள் எப்படியோ எப்படியும் எப்படியும் இருக்கலாம் என்று எண்ணுகிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் அதாவது நீங்கள் இவ்வளவு கண்டிப்பா இருக்கிற அப்படின்னா நான் உங்களை பிரிந்து போகிறேன் தேவனுக்கு மையம் இப்படி கண்டிப்பாக என்றால் எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படித்தான் இருக்கிற நான் சொல்லும் போது கேட்காவிட்டால் நான் போய் பரவாயில்லை எங்களுக்காக நீங்கள் வருகிறதில்லை உங்களுக்காகத்தான் நீங்கள் வருகின்றீர்கள் நீங்கள் பரலோதம் சொல்வதற்காகத்தான் உங்களுக்கு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆராதனைகள் நடக்கின்றது எங்களை யார் மிரட்டுவது எங்களை யார் மிரட்டுவது மிரட்ட முடியுமா இல்லையா ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தீமை உருவாயித்து அக்கிரம செய்திகள் பெருகிட்டு ாலே வாதைந்து அங்கே பெரிய மரணம் கூட்டம் கூட்டமாக மறித்தார்கள் தேவ மனிதன் இருந்தார் என்ற மனிதன் பார்த்தார் ஜனங்களுக்குள்ளே வாதை நிற்கவில்லை சிராப கூட்டம் கூட்டமாக சாகிறார்கள் ஒரு ஈட்டியை எடுத்தார் அப்படிப்பட்ட தீமை நடக்கிற இடத்திற்கு சென்றார் ஈட்டியை கொண்டு ஒரே குத்தாக குத்து இந்த தீமையை அகற்றினார் பாதை நின்றுட்டு அல்லா இதை கற்றுடைய பார்வைகள் அருமையாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் என்னாகமோ இருபத்தைந்தாவது பத்தாவது வாக்கியம் கர்த்தர் மோசையை நோக்கி என் எரிச்சலில் இஸ்ரவேபடிக்கு ஆசாரியனாகியின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தனால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான திருப்பினார் மைமை உண்டாவதாக பட்சம் நின்று அவர் இந்த காரியத்தை செய்தபடியால் சிவஜன்களே உண்டான வாதை நிறுத்தப்பட்டது மனிதனுடைய வைராக்கியம் கொண்ட பக்தி வைராக்கியம் கொண்ட பிணைகாசி எழும்பினார் எழும்பி வாதை நிறுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் நாமத்திற்கு மையம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்று என்ன பார்க்கிறோம் கரைபடாத பக்தி பக்தியிலே நாம் தினமும் விருத்தி அடைய வேண்டும் விருத்தி அடைகள் வாழ்க்கையிலே பக்தி வயராக்கி வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அலையிலுயா அலையிலுயா லேவி கோத்திரத்தார் தாயென்றும் தாப்பு உடன்பரப்புகள் என்றும் பாராதபடி அவர்கள் தீமை செய்தவர்கள் எல்லாம் சங்கரித்தாரே அவர்கள ஆசாரிய புத்தியுடையவர்களாக மாறினார்கள் தேவனுடைய பட்சமாக அவர்கள் நின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் நம்ம கருத்திரதற்காக தெரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடைசி காலத்தில் வந்தவராகி தேவன் தேவன் என்பதை உலகத்தை காண்பிக்க உங்களையும் என்னையும் கருத்து அழைத்திருக்கின்றார் தேவனுடைய பலம் தேவனுடைய பராக்கிரமம் எவ்வளவு பெரிதென்பதை உலகத்தை காண்பிக்கும்படியாக கருத்து நம்மை ஒரு சிறிய கூட்டமாக சேர்த்திருக்கிறான் நம்மிலே கரைபடாத பரிசுத்தம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் என்றால் அதுதான் அவர்கள் தான் தேவனோடு நடக்கின்றவர்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன் மற்றவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும் என்ன அது கண்டு இதை கண்டு என்று சொல்லுகிறார்களே இங்கே கண் எல்லாம் தெரியும் கண் இருந்தால் எல்லாத்தையும் அவன் அறியான் ஆன நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களாக கரைபடாத பக்தி உள்ளவர்களாக ஆத்மாவை காத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மையும் மேலான இலக்கியாக நடத்துவாராக இறங்கும் அவன் கரைபட்டு போன பிறகு அந்த பிலன் அவனை விட்டு போய் என்று நாம் காணுகிறோம் கரைபடாத வரைக்கும் அந்த பலன் அவனிலே தங்கி இருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகின்ற தீமைகளை அவன் முறியடித்து மேற்கொள்ள சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று இறை வாக்கு சொல்கிறதுக்காக ஆண்டு வரை நான் சோற்றுகிறேன் மகிமை உண்டாவதாக வேண்டும் உறுதி அடைய வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவித்து போலாகபடி அவை கொள்ள வைக்க வேண்டும் திரமும் ஒரு நாளைக்கு பல தடவையாவது அந்நியவாசையில் பேசுங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மற்றவர்கள் எதிர்ப்பு சொல்லட்டும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் தேவனுடைய திருவாக்கு இப்படி சொல்கின்றது அந்நியவாசையில் பேசுகிறோம் தனக்கு பக்தி விருத்தி பேசுகிற்குத்திலே தவறிக்கார்கள் ரொம்ப கவலைப்பட்டு விசுவாசப்பட்டிருந்தேன் விழுந்தவுடனே எனக்குள்ளே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் நான் அப்படித்தான் சகோதரி என்ன நிலைமை அப்படித்தான் இருக்கிறார் ஒருவர் மேல ஒரு விழுந்து ரெண்டு பேருமே தவறி போவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அலையிலுயா அப்படி அல்லாதபடி தள்ளாடுகிறவர்களை தூக்கிவிடும் முடியாத நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் அலையிலுயா தேவருக்கு மயமை உண்டாவதாக மூன்றாவது கற்றுடைய வீட்டை குறித்த பக்தியராஜியும் நமக்கு இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம் முடிந்ததுன்னு இல்லாதபடி சபையுடைய காரியம் என்ன இப்படி காரியங்கள் என்ன என்று நாம் அறிய வேண்டும் ஒருவர் சொன்னார் அதாவது ஒரு நாள் நான் திடீர்னு நம்முடைய ஆலயத்தை பார்க்க வந்த ஐயா அவர் ஒரு ஆதரவான மனிதன் பார்க்க வந்தேன் அங்கே வந்தபோது ஒருவரையும் காணவில்லை ஒருவருமே இல்லை கேட்டேன் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு ரொம்ப பசீரண்டாயிற்று ஐயோ நாம் ஆலயத்துக்கு வந்திருந்தோம் அவரோட இவ்வளவு நட்பக நட்பா இருந்தோம் நாம் தூரமாயிருந்தபடினால் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டார்களே நாம் கையொடப்பட்டுவிட்டோமே என்று புலம்பினார் புலம்பினேன் என்று வந்து சொன்னார் அப்படி இருக்காதீர்கள் தூரமாயிருக்காதீர்கள் நெருங்கி வாருங்கள் வந்து தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு நீங்கள் நிச்சயத்தை அடைய பிரயாசப்படுங்கள் அதாவது கரை விட அநேக சக்திகள் இருக்கிறது அந்த மாயிலே அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினோம் அப்படியெல்லாம் அதுபடி பார்த்துக் கொள்வோம் வீட்டை குறித்த பக்தி வேற நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது என்ன ஏற்க வேண்டும் தேவருக்கு மயமையுண்டாவதாக நான் வாயிலாக பல கூடாது அப்படி தியாகிகள் இருக்கின்றோம் ஊழியத்தை அடிக்கடி அவர் கரும்புடு சாப்பிடக் கூடாது கரும்பு இணைக்கிறது வேறையும் பிணைங்கி சாப்பிட்டால் பலபடி கரும்பு எங்கிருந்து வரும் வராது மக்களை நிதானமாய் நடத்துகிறோம் அவரால் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அருமையான கட்டடை பிள்ளைகளை தொடர்ந்து பற்றி தமிழக ஜனங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய கால நெருங்கி கொண்டிருக்கிறது காலம் சபை சபை என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் நான் முதலாவது வாசி பேசிய ஐந்து இருபத்தி ஏழுல அல்லவா கரை திரை முதலானவை ஒன்றுமே இல்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் வயிறுள்ள சபையாக நேர்த்தி கொள்வதற்காகத்தான் தம்மை ஒப்பு கொடுத்தார் அதற்கு ஒப்புவி கரையற்ற மாசற்ற தூய்மையான ஒரு கூட்டத்தை உருவாக்கத்தான் ஜீவனை கல்வாரிலே கொடுத்தார் அதை தான் நாம் கேட்கிறோம் எப்படி நாள் உலகத்திலே கரைப்படுத்தக்கூடிய அநேக சம்பவங்கள் இருக்கின்றது தேவடைய பிள்ளைகளை அவைகளாக நம்மை கரைபிடிக்கொள்ளாதபடி காத்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் பக்தியிலே வளர விருத்தி அடைவோம் விருத்தி அடைகிறதாம் பக்தி வைராக்கியவர்களா இருப்போம் ஒழிச்சி கட்ட ஆண்டை புனிதமாய் காக்க நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருப செய்வார்கள் தேவன் என்ற வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினான்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 Amm